நான் பொய்யடிமை இல்லாத புலவரை பற்றி சொல்லுகிறேன் என்ற அடுத்த கடைசி பாட்டில் நிறைவு செய்து பொய்யடிமை இல்லாத புலவருடைய நிலையை சொல்ல போகிறார் நடுவில் சுந்தரமூர்த்திக்காக ஒரு பாட்டு ஒன்று அந்த இறுதியிலே இருக்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூரிலே பறவை நாச்சியார் வீட்டிலே இருந்து கொண்டிருக்கிறார் அந்த பறவை வீட்டிலே பல தொண்டர்கள் வேலைக்கு இருக்கிறார்கள் அப்படி வேலைக்கு இருக்கிற போது மிக நெருக்கமாக பறவை நாட்டியாருக்கும் சுந்தருக்கும் தொண்டு செய்வதற்காக சில முதுகு கூலி போனவர்கள் கண் தெரியாதவர்கள் இவர்களை கூட வேலைக்கு அமர்த்தியிருந்தார்கள் அரண்மனையிலே அரசன் மனைவியோடு அந்த புறத்திலே தங்கி இருக்கிற இடங்களிலே வேலைக்காக நியமிக்கப்படுகிறவர்கள் வேலைக்கு வச்சு ஏன் அப்படி வச்சார்கள் கேட்டால் அங்கே அரசன் அரசியோடு பேசுகிற பேச்சை பெண்கள் தான் வேலைக்காரியை வச்சிருந்தால் அவர்கள் பேசுகிற பேச்சு இந்த பெண்ணு காலில் விடாது வெளியில போக முடியாது வெளியில பரவாது அதுக்காக அந்த காலத்தில் இப்படி சிவிடர்களை வைப்பார்கள் வெளியில சொல்ல முடியாமல் இருந்து விடுவார்கள் என்று வேலைக்காரர்களை வாய் பேசாத உண்மைகளை வைப்பார்கள் இன்னும் கண்ணு தெரியாதவர்கள் என்ன நடக்கிறது என்றே அங்கு தெரிய தெரிந்து கொள்ள முடியாதபடி போவதற்காக குரலர்களையும் வைப்பார்களாம் அதே மாதிரி இந்த சுந்தரரும் பருவி நாட்டியாரும் வாழ்கிற வீட்டிலே கூணர்களும் குருளர்களும் இருந்தார்கள் அவங்களுக்கு என்ன வேலை செஞ்சாங்கன்னு கேட்டா இந்த கூனியா நல்ல வெத்தலை எடுத்து சுண்ணா தடவி அதில் பார்க்க வச்சு அதெல்லாம் சுருட்டி அந்த சுந்தரருக்கு வெத்தலை வேணுங்கிறப்ப கொடுக்குறாள் குரு பல பூக்களும் கையாலேயே தடைய பார்த்து தெரிஞ்சு பூமா அழகா பூமாட்டி அவருக்கு அரைச்சு கலந்து சந்தன குழம்பை எடுத்து கொடுக்கிறது இந்த குருடுக்கு வேலை இந்த ஊமங் கூணும் குருடும் நாள்தோறும் இவர்களுக்கு வேலை செய்து கொண்டு வந்திருந்தார்கள் ஆனா இந்த சுந்தருக்கு வேலை செஞ்சதுனால கண்ணும் இப்படியே இருந்துகின்ற போது பறவை வந்தது சுந்தர மேல கோபம் என்ன பண்ணார் இந்த உடலை சீக்கிரத்துக்காக சிவபெருமான போய் சிவருமான நீங்கள் தூது போகணும் பறவை கோபத்தை தணிக்கணும் இந்த சிவபெருமான் தூது போனார் தூது போனார் அந்த வீட்டில் அந்த கூணு குருடல் இருந்தது இல்லையா அந்த இறைவன் போன போது தானாகவே இறைவனுடைய திருவருளால் அந்த குருடுக்கு கண் கிடைச்சு போச்சு கூனனுக்கு முதுகு நிர்ந்து போச்சு ஆகவே சுந்தரருக்காக சமாதானம் செய்ய போகிறவர் அந்த சிவபெருமான் அந்த வீட்டில் இருந்த கூணன் முதுகை நிமித்து குருடியினுடைய கண்ணையும் பார்வை உண்டாகும்படி செய்துறான்ஷத்துல போய் வா அப்படின்னு வரச்சுட்டார் அப்ப சிவபுருமான் என்ன பண்ணார் இந்த அம்மா நான் வந்தது தெரிஞ்சுதாமே அல்லவா என் பேசுறா நான் வந்தது அவளுக்கு உணர்த்துனுமே என்ன பண்றது அந்த கூணன் முதல் ஒரு தட்டு தட்டிட்டு புஷ்பம் உதிர் நல்ல பண்ணி வாசனை சந்தன வாசனை கமகமே போன பிறகு பறவை நாச்சாரி ஒழிச்சிருந்தார் போனவர் கோயில் குருக்கள் கோயில் குருக்களா இருந்தா இந்த பூண் நுமர் இருக்குமா இந்த குறுகு கண்பாட வெற்றிருக்குமா இந்த மலர் பொழிந்திருக்குமா எனவே சிவபெருமான் தான் வந்தாள் சிவபெருமான் வந்தவரை சேர்ந்தேன்னு அப்புறம் வருத்தப்பட்டு கொண்டு சிவபெருமான் அங்கே போனார் நம்பிக்கிட்ட போன உடனே நான் எவ்வளவு சொல்லி அவர் கேட்கல நான் என்ன பண்றதுங்கிறார் சுந்தர் ரொம்ப வருத்தப்பட்டு எனக்கு ஒரு தடவை ரெண்டாம் தடவை திரும்ப தூது போங்க நீங்க தூது போய் எங்களை சேர்த்து வைக்கலாம் தூது போற ரெண்டாம் தடவை போகும்போது கோயில் குறுக்கலா போகல நெஜ உருவோடே போறார் அப்ப அந்த ஊர்ல போன உடனே பறவை நாச்சார் வரவேற்கிறார் அந்த காலத்தில் நடந்த இந்த கதை உன்னதான் இங்க குறிப்பா வைக்கிறார் பூணும் குருடும் பெற்றன என்பதை தேனும் குழலும் பிழைத்த திருமொழியாள் தேங்கூட தோற்கு விடும் புல்லாங்குழலும் தோற்க போகும் அப்படி இனிமையா பேசுகிறவள் பறவை நாச்சி பறவை பேசினா புல்லாங்குழல் போல அந்த கண்டம் அவ்வளவு குறைவா இருக்கும் தேன் மாதிரி தித்திக்கும் அந்த பறவையாருடைய புலவியை தணிப்பதற்காக தானும் பனியும் பகை பணியும் பகை தீர்க்கும் சடையார் மதிதானும் பணியும் சந்திரனுக்கும் பாம்புக்கும் சண்டை இல்லாமல் ரெண்டையும் சேர்த்து ஒத்துமையார் தலையில வச்சுக்காரு அந்த சிவகுருமான் தூதுக்கு போனார் தூது போற கட்டிகாரனா இருக்கணும் அதுக்கு முன்னே பாம்புக்கும் சந்திரனுக்கும் இடையிலே தூதுவனாயிருந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டுக் கொள்ளாதீங்க என் தலையிலே உட்காருங்கன்னு வச்சுக்கிட்டாரான் இப்போ பறவை நாச்சியாரும் சுந்தரன் சண்டை போடுகிறவரை கேட்க போகிறவர் அதுக்கு முன்னாடியே ஒரு பகை தணிச்சவர் அவர் போறார்னு சொல்றார் கேட்கிறார் எவ்வளவு கேட்டார்கள் ஆகவே புலவி தீர்ப்பான் அவள் புலவியை தீர்ப்பதற்கு மதிதானும் பணியும் பகை தீர்க்கும் சடையார் சந்திரனுக்கும் பாம்புக்கும் ஏற்பட்ட பகையை தனித்து வைத்து சடையிலே தரித்து கொண்ட அந்த சோபெருமான் தூது தரு தூது போன நாளிலே அந்த சிவபெருமான் வீட்டுக்கு தூத்து போனார் குருக்களா போனார் அப்போ கூணும் குருடும் தீர்ந்து நீங்கி விட்டது வச்சிருந்தோம் அது தீர்ந்தது என்ன இவங்க வந்து ஆண் சொல்ல பெண்ணுன்னு சொல்ல குருடு இது வந்து கூண் மட்டும் சொல்ற தீர்த்து ஏவல் கொள்வார் குளவு மா மலர்பாகம் அப்படி தீர்த்து அவர்களையும் தன் வேலைக்காரர்களாக வைத்துக் கொண்டிருந்தவராகிய அந்த சுந்தரர் அந்த சுந்தருடைய வீட்டிலே யானம் பரவி இப்படிப்பட்ட சுந்தருடைய திருவடியை யானம் வணங்கி தீர்க்கின்றேன் எழுபற பின் எனக்கு ஏழு பிறவி எடுக்கிற ஒரு கூணல் இருந்தது அந்த ஏழு பிறவி எடுக்கிற கூணலை இந்த சுந்தரரை வழிபட்டால் சுந்தருக்கும் பறவைக்கும் ஒரு ஊடல் வரும் ஊழல் வந்தால் சோபுரான் நீக்க வருவார் நீக்க வரும்போது என்னுடைய கூண் நீங்கி போகும் அதனால என்னுடைய ஏழு பிறவியில் வெழுகின்ற இந்த கூண் நீங்கும் அப்படின்னா அந்த கூண் தான் உடம்புன்னு அர்த்தம் இங்க கூண் என்பதற்கு வளவுன்னு அர்த்தம் இல்ல கூண் கூண் என்றால் சால் ஒரு பெரிய மண் பாத்திரம் சின்னதாக இருந்தா களையம் இருந்தா கிடம் ரொம்ப பெருசா போனா அதுதான் கூண் என்று சொல்வார்கள் அந்த உடம்பு இருக்கிற உடம்பு நெற்றுக்க உயரமா இருக்கிறதுனால இந்த உடம்பு என்ற ஒரு பாத்திரமா சொல்றது வழக்கம் அதனால இந்த கூண் முடங்கி போன கூண் ஆகிய இந்த உடங் உடம்பு ஏழு பிறகு எடுக்கிற உடம்பு இனி எனக்கு இல்லாம இருப்பது என்று கேட்கிறார் இந்த வரலாற்றை சொன்னார் இந்த மாதிரி கூணும் குருடும் தீந்தது என்பதை சுந்தருடைய கதையில சொல்லவே இல்லை இந்த சுந்தர் துதிய ம சொல்றார் சேக்குடாருக்கு முன்னே வாழ்ந்த நம்பி ஆண்டார் அவர் தன்னுடைய திருப்பணியர் பாருங்க திருவந்தாதியிலையும் மற்றவற்றிலும் சொல்லிருக்கார் திருத்தொண்டர் திருவந்தாதியில சுந்தருடைய தூணும் குரலும் நீங்கிற்று என்ற கதையை சொல்றார் ஆனால் சேக்குழாருக்கு இந்த கதையில கொஞ்சம் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ சந்தேகமா இருக்கு அதனால கதையில சொல்லாம அந்த இந்த கதையை என்ன பண்ணி விட்டார்னா ஒரு தோத்திரத்தில் மட்டும் கொண்டு வந்து சேக்கிரார் வச்சிருக்கிறார் அப்படி வச்சிருப்பதனாலே சுந்தருடைய வரலாறு சொல்லும் போதே அங்கே உலவி தீத்த கதையிலே சொல்லாமல எவ்வளவு விஷயம் சொல்றவர் இதை ஏன் சொல்லுதுன்னா அவருக்கு இந்த விஷயத்துல ஏதோ நம்பிக்கை இல்லை அதனால அங்கே சொல்லாம சரி மற்றவங்க பெரியவங்க எல்லாம் சொல்றாங்க நாம ஒன்னும் மறுப்பு சொல்ல வேணாம் ஒரு சோத்திரம் பாடிட்டு போடுவோம்னு சொல்லி ரொம்ப இடம் தாண்டி வந்து அந்த சொல்லிருக்கார்வி தீபதுலே வந்துரும் பாடிய திருத்தொண்ட தொகையில எட்டாவது பாடல் பொய்யடிமை இல்லாத புலவர்க்கும் அடியேன் அந்த வரிக்கு விளக்கம் செய்கிறார் சேர்க்கிறார் இதே வரிக்கு இதற்கு முன் இருந்த நம்பியாண்டார் நம்பியும் விளக்கம் செய்கிறார் அப்ப நம்பியாண்டார் நம்பி பொய்யடிமையில்லாத புலவர் என்பது சங்ககாலத்து புலவர்கள் பல பேர் புலவர்கள் என்று சொல்லி இதை தொகையடியாராக ஆக்கிறார் இவரும் சேர்க்கிறாரும் இந்த பகுதியில் இவரை தொகையடியாராகவே இங்கே பேசுகிறார் பிற்காலத்துல வந்த இப்ப சமீப காலத்துல இருந்த ஒரு பெரியவர் பொய்யடிமை இல்லாத புலவர் என்பது சங்ககால புலவர் அல்ல ஒரே ஒரு தனித்தாடியார் அவர் மாணிக்க வாசகர்னு அர்த்தம் பொய்யடிமை இல்லாத புலவர் என்பது மாணிக்க வாசகர் மாணிக்க வாசகர் அப்படி சொன்னத நம்பி ஆண்டான் நம்மியும் புரிஞ்சுக்காம விட்டுட்டார் அதுக்கப்புறம் வந்த சேக்குடாரும் இதை புரிஞ்சுக்காம அப்படின்னு சொல்றாருக்க முடியும் நீங்க நம்பியாண்டார் புரியா விட்டார் கூட பரவாயில்ல சேக்குடாரை போய் நீங்கள் சேக்குடாரு தெரிய விஷயம் தெரியாம மாணிக்க வாசகர் சொல்லாம விட்டுட்டார்னு சொன்னோம் நம்ம விட முட்டால் வேற யாரும் இருக்க முடியாது அவ்வளவு மகா ஞானி நல்ல சிறந்த சரிக்கிற ஆராய்ச்சிக்காரர் அதுவும் மந்திரியாக இருந்தவர் தங்காலத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னே இருந்த கதைகள் இதெல்லாம் பன்னெண்டாம் நூற்றாண்டு எழுதுறார் இந்த கதையெல்லாம் அஞ்சாம் நூற்றாண்டுல இருந்து நடந்து வருகிற கதை அப்ப அஞ்சாம் நூற்றாண்டு பன்னெண்டாம் நூற்றாண்டுக்கு எழுநூறு வருஷம் தான் இடை இந்த எழுநூறு வருஷத்துக்கு இடைவெளி தாலத்தில் இருந்த கதைகள்ல அவருக்கு எது உண்மை எது நடந்தது நடக்கலைங்கிறது நல்லா அரசியல் ரீதியா தெரியும் இன்னைக்கு நாம வந்து இருக்கிறது இருக்க இன்னும் பின்னாடி எண்ணூறு வருஷம் பின்னாடி இருக்கிறோம் நாம் என்ன எப்படி அவரை பத்தி சேர்க்கலார் சொல்லாத ஒரு விஷயத்தை இந்த பொய்யடிமை இல்லாத போலர் என்பது மாணிக தான் என்று எழுதுவதோ சொல்லுவதோ சரியல்ல இது தொகையடியார் தொகையடியார் என்பவர் பல பேர் சேர்ந்த ஒரு கூட்டத்தை சொல்லுகிற அடியார் இவர்களுக்கு பல பேர் ஆனதனால பிறந்த ஊர் சொல்ல முடியாது அவரை பிறந்த காலம் சொல்ல முடியாது அவருக்கு பிறந்த துண்டு ஒரே ஒரு தொண்ட மட்டும் சொல்லலாம் என்ன தொண்டு செய்தார்கள் அவர்கள் காலத்தால் முந்தும் இருந்தார்கள் நடுவிலும் இருந்தார்கள் இன்றும் இருக்கிறார்கள் என்று முற்காலத்தின் உரியவராக உரியவராக தனியா ஒரே ஒரு அடியார் இருந்தார் கிபி என்ன வருஷம் பிறந்தார் இத்தனை வருஷம் வாழ்ந்தார் இந்த வருஷம் மோட்சமடைந்தார் என்று கதையை முடிச்சொல்லாம் அதுக்கப்புறம் அந்த வருஷத்துக்கு பிறகு வாழ்ந்தார் என்று நான் கதை சொல்ல வேண்டிய அவசியம் நட்சத்திரம் கிடையாது ஒவ்வொரு நாயன்மாருக்கும் நட்சத்திரம் சொல்கிற ஒரு பட்டியல் இருக்கு அந்த பட்டியலில் இந்த பொய்யும் இல்லாதவருக்கு எங்க இருக்கு நட்சத்திரம் அப்படின்னு கேட்டா நட்சத்திரம் கண்டுபிடிக்க முடியல எப்படி சொல்ல முடியும் நிறைய இருக்கிறவர்கள் முன்னே இருந்தார்கள் நடுகளில் இருந்தார்கள் என்றும் இருக்கிறவர்கள் இவர்களுக்கு நட்சத்திரம் சொல்ல முடியும் அதுதான் என்ன பண்ணார்கள் ஒரு சித்திர மாசத்து முதல் தேதியில பிள்ளைவாழ்ந்தனர் என்ற எல்லா நாயனாரையும் சேர்த்து கொண்டாட வேண்டியது அந்த சித்திர மாசத்துக்கு பிறகு பங்குனி மாசம் அந்த வருஷத்துக்கு கடைசி பங்குனி மாசம் பங்குனி மாசத்திலும் கடைசி தேதி வருதுவார்கோ அன்னைக்கு எல்லா தொகையடியாருக்கும் சேர்ந்து நட்சத்திரம் கடைசி தேதிதான் அது என்ன விசித்திரம் வருமோ என்னோ அத பத்தி பேச்சே கிடையாது கடைசியில வச்சு கும்பிடுறோம் மற்ற நாயன்மார்கள் எந்தெந்த மாசத்துல பிறந்தார்கள் எந்தெந்த மாதத்துல வாழ்ந்தார்கள் எப்போ முத்தியடைந்தார்கள் கதை தெரியத்தினால அந்தந்த மாதத்துல தனியடியார்கள் கொண்டாடப்பட்டார்கள் இந்த தொகையடியார்களுக்கு வருஷம் மாதம் தெரியாமையினாலே கடைசியில அதாவது பங்குனி மாசம் முப்பத்தி ஓராம் தேதி இன்றைக்கு இவர்களை கொண்டாடுறாங்க அப்படி இருந்து நாம் பரம்பரையாக கொண்டாடி கொண்டு வர்ற போது இவரை போய் மாணிக்க அப்ப இவர் இந்த மாசத்துல கொண்டாடலாமா மாணிக்கவாசரம் தான் ஆணி மக நட்சத்திரத்திர கொண்டாடணும் பையடிமை இல்லாத போலவருடைய கொண்டாட்டம் ஆணி மாசம் மகம் இல்ல ஆனா பையடிமை இல்லாத புலவரை நாம வந்து மாச கொண்டாடுறோம் எனவே இந்த அறியாறை மாணிக்கவாசர் என்று சொல்கிற கொள்கை தவறானது என்பதற்கு மேலோட்டமான சில காரணம் சொல்லிட்டு இன்னும் காரணம் இருக்கு நான் போவேண்டாம் ஆனா சேர்க்கிடா இவரை பத்தி என்ன சொல்றார் செய்யுள் நிகள் சொற்கழிவு பாட்டை பாடணும்னா அந்த பாட்டுல சொல் தெளிவா பாடுவார்கள் நல்ல தெளிவா அர்த்தம் கொள்ளும்படி சொல்லிய நூல் பல செவ்விய நூல் பல நூல்களை நன்றாக படித்து கற்றவர்கள் செம்மையான நூலை படித்தவர்கள் உண்மை உணர்வாகிய ஞானம் பெற்று ஞானம் பெற்றதனுடைய பயன் என்ன என்ற ஒரு முடிவு வரார்கள் இத்தனை நூலை படித்தார்கள் உயர்ந்த நூலை படித்தார்கள் அதில் இருந்து ஞானமாகிய ஒன்றை தெளிவாக கற்றார்கள் தெந்த பிறகு ஒரு முடிவுக்கு வளங்கி ஒளிர் மையன மலரடிக்கே ஆளார் சோபெருமான் திருவடிதான் சத்தியம் அதான் அவங்க கண்ட முடிவு அதனாலே சோபெருமான் திருவடிக்கு ஆளானார்கள் சோபெருமான் திருவடிக்கு தொண்டரானார்கள் அவர்கள் படித்த படிவினுடைய கடைசியில் கண்ட முடிவு என்ன என்று கேட்டால் சிவனுடைய திருவடிதான் உயர்ந்தது அதற்கு நாம் ஆளாக வேண்டும் திருக்குறள் இரண்டாவது குரல் என்னவோ அதுதான் வாலறிவன் நற்றால் தோழார் என் படிச்சுட்டா என்ன புண்ணியம் படித்ததனுடைய பயன் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பெருமானுடைய திருவடியை இடைவிடாது சிந்தித்தல் இறைவன் திருவடியை சேர்வதுதான் இறைவன் திருவடியை பற்றி கொள்வது படித்ததன் மெய் உணர்வின் மைய உணர்வின் கண்டத்தால் மலரடிக்கு ஆளாவது என்று சொல்லி அவருடைய கண்டி இறைவனுடைய திருவடிக்கு ஆளானவர்கள் தான் இந்த பொய்யடிமை இல்லாத புலவர்கள் தங்க காலத்தில் இருந்து இந்த காலம் வரையிலே புலவர்களாயிருக்கிறவர்கள் தாம் படித்த படிப்பினுடைய பயன் சிவனுக்கு தொண்டு செய்வதற்க சொந்த அறவாறும் புரிசடையார் தமையல்லால் சொற்பதங்கள் வாய்தரவா தொண்டு நெறி தலைநன்றி இவர்கள் தவிர மற்ற கடவுள் மேல் பாடமாட்டார்கள் அறவாரும் சடைமுடியார் தமையல்லால் சிவனை அல்லாமல் சொற்பதங்கள் வாய் தரவா வேறு தெய்வத்தின் மேல் பாட்டு பாடமாட்டார்கள் அப்ப சிவன் தான் ஒரு கடவுள் அவன் மேல்தான் பாட்டு பாடணும் என்று பாடிக்கொண்டு வந்தவர்கள் தான் இந்த பையடிமை இல்லாத புலவர்கள் வந்து நாமும் சங்கத்திலிருந்த கதிலர் பரணர் நக்கீரர் கல்லாடர் முதலியவர்களாக கருதுகிறோம் இவர்கள் பாடின பாட்டு இருக்கே அந்த பாட்டெல்லாம் இன்னைக்கு பதினோராம் திருமுறையில இடம்பெற்றிருக்கு இந்த பையடிமை இல்லாத புலவர்கள் சங்ககால கபில அவர்கள் கடவுள்ிவன்தான் கடவுள் என்ற ஒரே புடியா பிடிச்சிருந்தார் கல்லால் நீழல் அல்லார் தேவை நல்லார் பேனார் கல்லால் நீழல் இருக்கிற சிவனை தவிர வேறு தெய்வங்களை கற்றறிந்தவர்கள் வழிபட மாட்டார்கள் வழிபடுவான் என்ற உறுதியை நம்முடைய ஞானசம்பந்தர் சொன்னாரோ அதே போல இவர்கள் சிவனைத்தவர் எவரையும் பாடாதவர்கள் என்று இவர்களை பற்றி விளக்கம் சொல்லி இப்படிப்பட்டவர்கள் திருவடியை நான் வணங்குகிறேன் என்று முடிக்கிறார் அடுத்து